அவர்களின் சப்த உயரும் அவர்களின் கோபம் அதிகரிக்கும் உங்களின் காலை நேரத்திலும் உங்களின் மாலை நேரத்திலும் எதிரிகள் தாக்க வருவர் என்று கூறும் படையின் எச்சரிக்கையாளர் அதாவது தளபதி போல் அவர்கள் இருப்பார்கள் நானும் மறுமையினாலும் இந்த இரண்டு விரல்கள் போன்றதாகும் என்று கூறி தன் நடுவிரல் ஆட்காட்டி விரல் இரண்டையும் இணைந்து காட்டினார்கள் மேலும் புகழ்ந்துறைக்கு பின் நிச்சயமாக வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் வழியில் சிறந்தது நபி முகம்மது வழியாகும் செயல்களில் தீமையானது அவற்றில் புதிதாக உருவானவையாகும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று கூறியவனாவே சொத்துக்களை விட்டு அது அவருடைய குடும்பத்தாருக்காக அவர் கடனையோ வறுமையோ விட்டு இறந்தால் அது என் பொறுப்பை சேர்ந்தது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஆறு ஏழு இருபா விபுனு சாரியா ரத்தியல்லாஹும் அவர்கள் அறிவித்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக முன்பு இடம்பெற்ற ஹதீசும் இங்கு பொருந்தும்